திருச்சிற்றம்பலம் ஸ்தலம் திருச்சக்தி முற்றம் திருவிருத்தம் திருச்சிற்றம்பலம் கோப முடுகியடுதிர்கூற்றுமை பதன்முன் பூவடிச்சுவடன் மேற் பொறித்துவை போகவிடின் மூபா முழுப்பழி மூடும் கண்டாய் முழங்குந்தழர்க்கை தேவா திருச்சத்திமுற்றத்துறையும் சிவக்குழுந்தே காய்ந்தாயனங்கன்னுடலம் பொடிபட காலனை முன் பாய்ந்தாய் உயிர் சகபாதம் பணிவார்த்தம் பல்பிறவி ஆய்ந்தாய் தருப்பாய் அடியேற்கருளாய்வுன் அன்பர் சிந்தை சேந்தாய் திருசக்திமுற்றத்துறையும் சிவக்குழுந்தே பொத்தார் குரம்பை புகுந்தவர் நாளும் புகழழிப்ப மத்தார்த்தயிர் போல் மருகுமென் சிந்தை மறு கொழிவி அத்தா அடியே நடை கலங்கண்டமர்கள் தஞ்சித்தா திருச்சக்திமுற்ற துறையும் சிவக்குழுந்தே நில்லா குரம்பே நிலையா கருதியின் நீலில தொன்றல்லா குழி வீழ்ந்த யர் புருவேனை வந்தாண்டு கொண்டாய் வில்லேர் புருவத்துமையாள் கணவா செல்வ திருச்சொத்திமுற்றத்துறையூ செல்வா கொழுந்தே கருவுற்றிருந்தொன் கழலே நினைந்தேன் கருப்புவியேர் தெருவிற்புகுகுந்தேன் திகை தடியேனை திகை பொழிவி உரு வெற்றிகழும் உமையாள் கணவா விடுக்கெடுவேன் திருவிற்புலி சக்தி முற்றத்துறையும் சிவ கொழுந்தே வெம்பை நமந்தமர்மிக்க விரவிழுப்பதன் முன் இம்மையுந்தாள் என்ற நெஞ்சத்து எழுதிவை ங்கிகளில் அம்மை அடியேற்கருளுபதிங்காரிவார் செம்மை தருசக்தி முற்றத்துறையும் சிவ கொழுந்தேன் விட்டார் புறங்கள் ஒரு நொடி வேர் வெங்கனையார் சுட்டா என் பாசத்தொடர்பருத்தாண்டு கொள் தும்பி பம்பும் மட்டார் குழலி மலை மகள் பூசை மகிழ்ந்தருளும் சிட்டா திருச்சக்திமுற்ற துறையும் சிவக்குழுந்தே வன் வேள்வியழி திட்டிமயோர்பொரையிறப்ப நிகழ்ந்திட அன்றே விஷயமும் கொண்டது நீல கண்டா புகழ்ந்த அடியேன் தன் புண்மைகள் தீர புரிந்து நல்காய் திகழ்ந்த திருசக்தி முற்றத்துறையும் சிவக்குழுந்தே தக் கார்வமேதே சமண் தவிர்ந்தொன்றன் சரண் புகுந்தேன் எக்காதல் எப்பயன் உன்றிரமல்லால் என குளதேம் மிக்கார்த்திலையுள் விருப்பா மிக வடமேருவென்னும் திக்கா திருச்சக்திமுற்றத்துறையும் சிவக்குழுந்தே பொறிக்கன் பொறுப்பெடுப்புற்றவன் பொன்முடிதோள் இரத்தாள் ஒரு விரலூன்றிட் டலரங்கிவொள்வாள் குருத்தே கொடுத்தாய் கொடியேன் செய் குற்றக்குடுவினை நோய் சிறுத்தாய் திருசக்திமுற்றத்துறையு சிவக்கொழுந்தே சுவாமி சிவக்குழுந்தீஸ்வரர் அம்பாள் பெரியநாயக்கி அம்மை திருச்சிற்றம்பலம்